புதிய ஊழியை ஆரம்பிக்கும் போது புதிய நாடுகள் ஆரம்பிக்கும் போது அதாவது இந்த ராஜாக்கள் வந்து எப்பொழுதுமே ஜனங்களோடு இருக்க மாட்டார்கள் எங்கேயாவது தனித்தனையில் மலைகளில் குழைகளில் தான் ஒழித்து கிடப்பார்கள் ஜனங்கள் அழிந்தாலும் ராஜா அறியாதபடி காக்கப்படுகிறது அதே மாதிரி சுவாசனுடைய தலைவன் ஒரு ஏரியாவை ஆண்டு இருக்கிறவன் எப்பொழுதுமே இந்த பிரபலமான இடத்தில் அவன் இருக்கிறது தேவனுக்கு வயமை அவன் எங்கேயா பால் அடைந்த அதாவது மனிதர்கள் குடியேறாத இடங்களில் எங்கேயாவது அவன் ஒழித்து அப்படித்தான் ஆவிகளை கட்டி நாம் இந்த வேலை செய்கிறோம் செய்து கொண்டு வருகின்றோம் இந்த சிட சரீரத்தில் இருந்து அவ்வளவுதான் செய்கிறோம் அடுத்து செய்யப்போகிற காரியம் பெரிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆண்டோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவன் ஆவியாக இருக்கிறபடியால் நாம் சரீரத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் கட்டளையை மாற்ற நாம் நிறைவேற்றுகிறோம் ஆண்டவர் வருகிற அதிகாரம் செய்யப்படுகின்றது ஆனால் தலைமையை ஆவிக்குள்ளான பிறகு சபையும் சபையினுடைய முக்கியமாக அந்த நிலை அடைவார்கள் அடையும் போது அது எல்லாம் சரியாக செய்யப்படும் அன்றைக்காமத்திற்கு மயம உண்டாவதாக அன்படினால் இப்பொழுது அந்த எதிர்ப்பை உண்டு கொண்டுகிறான் ஆனால் ஒருபோதும் அவைகள் மேற்கொள்வதில் கத்திராயி தேவன் தம்முடைய திட்டத்தின் பூமியில நிறைவேற்றி முடிப்பார் நாம் இப்பொழுது ஜெர்மனி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதாவது நமது ஆண்டவராகிய தேவன் குதூகலத்தோடு வருகிறார் அவர் மாத்திரமில்லை அவரோடு நிறைய பேர் வருகிறார்கள் வந்து அங்கே செங்கோலை நீட்டுகிறார் செங்கோலை ஈட்டி அதை தொட்டவுடனே அவர் மிகவும் சத்தமிட்டு சிரிக்கிறார் கண்டேன் தேவனுக்கு மயமாவதாக அன்றவராகிய தேவன் நம்மை வைத்திருஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம் தேவஜனங்களுக்கு ஆபத்து அழிவு வரப்போகிறது நாள் குறிக்கப்பட்டு என்று தெரிந்த முருகேகாய் அதை எஸ்தராஜாத்துக்கு ஆள் மூலமாக அனுப்பி நான் செய்தி அனுப்பினார் அனுப்பினார் அனுப்பிய போது அந்த அம்மா அதை கொள்ளவில்லை பின்னர் சரியாக புரிந்து கொள்ள முடியாத சொன்னபோது ராஜா என்னை என்னை அழைக்கவில்லை அங்கே போனால் ராஜாத்தியா இருந்தால் அவர் உடனே வாழ் எடுத்து வெட்டி போடுவார் கொண்டு போடுவார் அதன்படினால் அவருடைய உத்தரவு இல்லாமல் தான் அங்கே போகக்கூடாது என்ற போது அவர் சொல்லுகிறார் அதாவது யூத ஜனங்களுக்கு அறிவு வரப்போகிறது அதன்படினால் நீ தப்ப முடியாது உடனே அழைத்து போடுவார்கள் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் அதாவது தேவனிட ஜனங்களுக்கு ரட்சிப்பு எங்கிருந்தாலும் வரும் அந்த நம்பிக்கையினைக் கொண்டு என்று முருதேகாய் சொன்னார் நீ இந்த நாளில மௌனமாக இருந்தால் அதாவது இஸ்ரோலர்களுக்கு யூதர்களுக்கு ரட்சிப்பு நிச்சயமாக வரும் அது ஏதாவது பக்கத்திலிருந்து வரும் நீ மௌனமாக என்று சொன்ன போது அவள் சொல்லுகிறாள் சொத்தாலும் சாகிறேன் என்று துணிந்து ராஜாவினிடத்தில் போகிறாள் அங்கு நடக்கிற சம்பவம் தான் இது இதைத்தான் காட்டப்பட்டது அது நமக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது தேவனுக்கு மயமே உண்டாவதாக ராஜா செங்கோலை நீட்டினார் அவருக்கு ராஜா தன்னுடைய கண்ணில் தயவு விட்டது செங்கோலை நீட்டிய தொட்டதும் அவளை அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைத்துவிட்டு கேட்கிறார் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்னுடைய ஆளுகைக்கு உனக்கு என்ன வேண்டும் ராட்சியத்தில் பாதியானாலும் நான் கொடுப்பேன் கேள் அந்த உரிமையை கொடுத்தார் அந்த உரிமையை நமக்கும் தந்திருக்கின்றார் நாம் இன்று கேட்டிருக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்தவராகிய தேவன் நமக்கு செய்வோம் என்று சொல்லுகிறபடி நாள் ஆண்டவருக்கு நான் வாழ்த்தல் செலுத்த கத்துட சமூகத்தில் நான் விண்ணப்பித்த காரியங்கள் எல்லாம் கத்திர அங்கீகரித்திருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் இன்னைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது இங்கே ஒரு பெரிய ஆள் நிற்கிறார் இந்த சபைக்குள்ளே அவர் நிற்கிறார் என்றால் அதாவது நாம் எப்போது வருவோம் என்று எதிர்பார்த்து நமக்கு உதவி செய்ய நமக்கு நன்மை செய்ய நாம் சொல்லுகிறதை செய்வதற்கு அவர் இங்கே எதிர்பார்த்துடன் நிற்பதாக ஜெபத்தில் தெரிந்தது நாம் ஜபம் தொடங்கிய போது நமது ஆண்டவருக்கு வந்துவிட்டார் ஆலயத்தில் பிள்ளைகள் எப்போ வருவார்கள் என்ன கேட்க போகிறார்கள் என்று அவர் எதிர்பார்த்து ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்கிறது நான் காலை வேளையில் கண்டேன் தேவருக்கு சோதரம் உண்டாவதாக தேவருக்கு மயிமை நான் நேற்று ஒரு காரியத்தை விட்டுவிட்டேன் நான் ட்ரெயினில் வரும்போது சில காரியங்கள் கண்டேன் என்று சொன்னேன் அது முடிந்த பிறகு ஆண்டவர் என்னோடு நிறைய காரியங்கள் பேசினார் அவர் சம்பாஷித்துக் அதாவது ியா அவர் சம்பாஷிக்கிறார் என்னுடைய உள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவுக்கு அந்த வார்த்தைகள் வந்து அவங்க எழுப்புதல் கடைசியில் அந்த வார்த்தையை முடிக்கும் எனக்கு அது அந்ததான் அந்த காரியம் புதுசாக இருந்தது சொல்லிவிட்டு இப்படிக்கு உங்கள் பரமபிதா என்று சொல்லிவிட்டு வார்த்தை முடித்து விட்டார் தேவதற்கு மகிமை உண்டாவதாக இந்த லெட்டர் எழுதவும் பிள்ளைகளுக்கு லெட்டர் எழுதும் போது இப்படி தாயா அம்மா அப்பா என்று எழுதவும் அதே வண்ணமாக அவர் எல்லாவற்றையும் பேசிவிட்டு இப்படிக்கு உங்கள் பராமரிப்புதா என்று ஆசீர்வித்துவிட்டு மறைந்து நான் கண்டேன் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கம் பாருங்க நமக்கு எவ்வளவு பெரிய கிருமி ஆண்டவர் அதாவது இப்படிக்கு உங்கள் பரமப்பிதா நான் உங்கள் தகப்பன் நான் பேசுகிறேன் அதை செய்வேன் என்று சொல்லி அந்த ஜெபத்தை முடித்தார் அந்த அனலோடு தான் நீங்க ஆராதனைக்கு வந்தோம் அந்த ஆராதனைக்கு வந்து மறுபடியும் ஜெவண்ண கூட ஒண்ணு நேரம் ஒண்ணு கிடையாது எல்லா ட்ரெயின்லேயே நடந்தது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கருத்து ஜெபங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து ஜெபம் அந்த என்னுடைய பரமபிதாவின் உங்களுடைய தலையில் உள்ள ஒரு மயரும் விழாது வெண்மையும் ஆகாது கருப்பும் ஆகாது இந்த சாதாரணது முடி ஒன்று விழ வேண்டும் என்றாலும் அவருடைய சுத்தம் இல்லாமல் விழாது அது அப்படினால தேசத்தில் எது நடந்தாலும் நமக்கு நன்மையாக இருக்கும் நம்முடைய ஆண்டவருடைய சுத்தம் இல்லாமல் எதுவும் தேவையுடைய பிள்ளைகளுக்கு நடக்காது என்கிற அந்த நம்பிக்கை ஒன்று நமது ஆண்டவர் இருக்கிறார் இன்று நாம் ஜபத்தை கேட்டுக்கு பாருங்க ஆயிரக்கணக்கான மிலிட்டரி வந்து பரவலாக மிலிட்டரி அடங்கியிருக்கிறது நமக்காக யுத்தம் செய்ய முடியாத ஷூட்டிங் பண்ணியிருக்கிறார்கள் சத்தருடைய வல்லமைகள் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறது நாம் தொடர்ந்து ஜபம் என்னுவோம் ஆண்டவர் நன்மையானவர்களை செய்வாராக தேவருடைய எல்லா கருமைகளுக்காகவும் ஆண்டவரை சோதரித்துக் கொண்டு நாம் திரும்ப